பாயிரம் இனி உள்ளே இருத பிரகாசங்களை கூறுதும் இச்சை ஞானம் கிரியை சுகம் துக்கம் வேடம் யாரும் பிரதான குணங்கள் நியாய இவைகளை ஆன்மாவின் குணம் என்பர் வேதாந்தத்தில் அந்த கணத்தின் பரிணாமம் இவைகளில் ஒன்று பிரகாசமாகும் போது சிதாபாசனை காணலாம் அல்லாதபோது அவனை காணக்கூடாது நகலின் தக்தாய பெண்ட தக்கினி போன்று அவைகளே தானாக பிரகாசிப்பவன் ஆபாசன் ஜாக்கிர சப்பனங்களில் விருத்திகள் விருத்திகளின் அந்தராளம் சுழற்றி முதலியவற்றில் விருத்திகளின் அபாவம் ஆகிய இவைகளை பிரகாசிப்பிப்பது சாட்சி சாட்சி பிரகாசத்தில் விறுத்தி அலங்கீகார பட்சம் வரைக்கப்பட்ட ஆபாச பாகம் எப்படி செயல்பட்டது என்பதை சொல்றார் இதற்கு முதல்ல விஷயங்கள் நமக்கு இது இறங்கும் விரித்தி போய் ஆரம்பம் பண்ணது அதன் காரணம் ஒழுங்கு வந்து விருத்தி அணவீகாரம் அதாவது ஆபாசனோடு கூடியது எல்லாம் விருத்தி அங்கீகாரம் பண்ணது விருத்தியோடு விருத்தி மட்டும்தான் சொல்லப்படுகின்ற விருத்தி அதனால விருத்தி அணவீகாரம் என்று சொல்லப்படும் விருத்தியும் ஆபாசனை சேர்ந்ததுதான் செயல்படும் வெறும் வெறுத்தி செயல்படாது அதனாலதான் விருத்தி அலங்காரம் அங்கீகாரம் இல்லாமல் சொல்லப்பட்டது அர்த்தம் என்ன அங்கீகாரம் இல்லாம அப்படின்னா விருத்தியானது ஆபாச அதாவது ஆபாசனுக்கு எந்த விருத்தியிலும் ஆபாசமாக உண்டு அதனால இதுவரைக்கும் ஆபாசு அந்த விருத்தி ஆனது அவருக்கு பங்கமண்டு சொன்னச்சு அவங்க வெறு விருத்தி பண்ணணும்னா பண்ணாது என்பது கருத்து இதை பற்றி பேசுறதுனால விருத்தி அங்கீகாரம் விருத்தி அங்கீகாரம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது அதாவது ஆபாசனை எங்க பாக்கலாம் விருத்தி மட்டும் சொல்லிட்டீங்களே ஆபாசனை பார்க்கலாம்னா இச்சை ஞான கிரியை சுக துக்கம் தேடம் இவை யாரும் பிரதான குணங்கள் ஆத்மான் குணம்னு சொல்றாங்க ஆத்மாவுக்கு குணம் அல்ல இது அந்த கட்டத்தின் குணங்கள் என்கிறது இறந்தபட்சம் ஒன்று பிரகாசம் ஆகும்போது சீதாபாசனுக்கு காணலாம் ஆசை வரும்போது ஆபாசம் வெளிப்படுகிறான் என்று அர்த்தம் அதே போல அலங்கிரிய சுகம் துக்கம் துவேடம் இதெல்லாம் வெளிப்படும் ஆபாசன் நான் கர்த்தா பக்தாங்கிறவன் வெளிப்படுகிறான் என்று அர்த்தம் தப்தாய பண்ட தப்பினி இரும்பு நெருப்பு கலந்து போது பிரிக்க முடியாமல் அப்படி போல சேர்ந்து இருக்கும் போது அந்த விருத்தியோட கூடி சேர்ந்திருக்கும் என்பது இதுவரைக்கும் சொல்லப்பட்டது அவிழ்த்தி அந்த கருணங்களின் பரிணாமம் உருத்தி அனுப்பப்படும் அவித்தியோ அல்ல அந்த கருணமோ அதனுடைய பரிணாமம் பரிணாமம்னா ஒன்று மற்ற மாறுவது அது விருத்தியும் சொல்லப்படும் குரோத சுகாதிகளும் ஆகாசாதிகளும் முறையே அந்த கணம் அவித்தின் பரிணாம ஆயினும் குரோஜாதிகள் அந்த கண பரிணாமம் ஆகாஷேதன் அவித்தின் பரிணாமம் அப்படி இருந்தாலும் கூட யாதொரு விஷயமும் பிரகாசிய அமையும் சொல்லப்படவில்லை அதாவது அதோட சம்பந்தம் சேதன சம்பந்தம் ஏற்பட்டால் தான் அதில் விருத்தியும் சேத சம்பந்தம் ஏற்பட்ட விருத்தின்னு மற்ற எதை விருத்தி என்பதோ வேணும் ஞானரூப பரிணாமத்தால் விட்டு எங்கள் பிரகாசமாகிறேன் விருத்தி என்பரும் அது சேரணும் ஆபாச அதாவது சாட்சியினுடைய பிரகாசம் சேரணும் அது பிரகாசத்தான் ஆபாசம் சொல்றேன் வெறும் பல்பு எரியுதுன்னு சொன்னாங்க பல்பு வெறும் பல்பு எரியாது கரண்ட் சேர்ந்ததான் பல்ப் எரியும் அது கரண்ட் சம்பந்த எரியும் அது போல சொன்னாலும் அந்த விருத்தி இதை சாட்சி கொள்ள சம்மந்தம் இல்லைன்னா அது ஏற்படாது அது விருத்தி ஆகாது சுகதுக்கம் காமக்ரோத முதலிய எவ்வளவு அந்தக்கரணத்தின் பரிணாமம் உண்டோ அவையில் அனைத்தையும் உருத்தி என்று சாஸ்திரங்களில் விவரித்திருக்கணும் தத்துவானுசந்தானம் அத்வைத கௌதபம் கிரந்தங்களில் பிரகாசக பரிணாமே விறுத்தி என்றனர் அதாவது எல்லா காவக்குறதெல்லாம் விறுத்தி ஆனாலும் கூட சம்பந்தம் சாட்சி சம்பந்தம் ஏற்படும் பிரகாச சம்பந்தம் எத்தனை பல்பு இருந்தாலும் கூட மின்சார சம்மந்தம் இல்லைன்னா பல்பு வெளிச்சம் கொடுக்காது அதனுடைய மதிவு எடுக்காது கூட்டு பல்பு நீல பல்பு வண்ண பல்பு சீரியல் பல்பு எந்த இருக்கலாம் அதன் மூலம் தனி சம்மந்தம் இல்லைன்னா அதுக்கு மதிப்பு இல்லை அது பலப்போக யாரும் காசு போட்டு வாங்க மாட்டார் அதெல்லாம் நாயை அந்த கருணங்களில் ஞானரோக வரணாமே விழுத்தி சத்தியத்திற்கு அதே மதத்தில் பாரிபாஷிக்க போறலாம் சாஸ்திரத்தில் அசாதாரண சங்கேதம் சங்கேதம் என்ன குறிப்புன்னு அர்த்தம் சங்கீத பாஷை என்ன குறிப்புனா அசாதாரணம் இது சாதாரண ஒவ்வொரு பரிபாச இருக்கு பரிபாஷன் அதற்கே உரிய பரிபாஷையினால் சொல்லும் பொருள் பாரிபாசிக்க பொருளாம் அதனால பாரிபாசிக பொருளாம் விருத்தி ஞானம் இருவகைத்தான் அந்த விருத்திகள் விருத்தி ஞானம் இருக்க கூடிய ஞானம் ரெண்டு குடி ஒன்று பிரமாரோபம் மற்றொன்று அப்பிரமாரோபம் பிரமாண ஜன்னிய ஞானத்தை பிரமாணம் என்பார் அதிரெண்டு பேரான ஈஸ்வர ஞானம் சுகாதி கோசர ஞானம் ஸ்மிருதி ஞானம் பிரமயான பிரமாணம் மயக்கமான பிராந்த் ஞானம் இவை அப்பிரமாராம் ரெண்டு பேர் பிரமாணத்தால் அறியக்கூடியது பிரமாணம் என்று சொல்லப்படும் பிரமாயணம் ஞானம் ரெண்டு ஒன்று தான் பிரமாணம் இல்லாமையே அறிவது உண்டு அது சுகாதிகோசரங்கள் சுகம் துக்கம் இதெல்லாம் உள்ளேயே நமக்கு வர்ற பிரமாணம் தேவையில்லாதிக்கும் அது அப்புறமாரோகம் பெரும் பிரமாண ஜன்யத்தை பிரமாணம் பெண் அதில் வேறாக ஈஸ்வர ஞானம் அத பக்தி பகவான் பக்தி சிந்திக்கிறோம் சுகதுக்கங்கள் அப்புறம் ஸ்மிருதி ஞானம் சிந்தனை பண்றோம் இதெல்லாம் பிரமாணம் இல்லை உள்ளத்துல நடக்கிறது அப்புறம் பிரமாஞ ஞானம் பிரமாயணம்னா பிராமியானம் அத்தியாசம் அப்படத்தின் மூலமாக அறியப்படாதுன்னு அர்த்தம் அவற்றில் முதலியவை அப்புறமா அதாவது சுகாதிகோசரம் ஸ்மிருதி ஞானம் இதெல்லாம் உண்மையான அப்புறமா பிரமாணம் இல்லாமல் அறியக்கூட உண்மையான யானங்கள் இது இருக்கிற பிரமா ஞானங்களுக்கு அது பொய் ஞானம் அது பிரமாணத்தினாலே வரதில்லை அதனால அது பொய் எப்படி இவைகளின் பிரமா ஞானம் அயுதார்த்த பிரமா அதுதார்த்தம் பொய்யம் அவை இவைகளின் முடிவை அறிய வேண்டிய வீழ்த்தி பிரபாகர கிரந்தத்தில் காண்கட்டும் எப்பொழுது அந்த கணத்தின் பரிணாமம் சுகரமாக துக்கரூகமாக உள்ளதாமோ அப்போது அந்த கருணத்தின் ஞானரூப விருத்தி சுகதுக்கோசரமாக உள்ளதாகும் அந்த கருணம் பரணாமடையுது சுகமோ துக்கமோ எதாவது அடையும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது அப்போது அந்த கருணத்தின் ஞானரூப விருத்தி சுகதுக்கோசரம் சுகத்தையே துக்கத்தை கிரகிக்கும் விருத்திய ஆருடமான சாட்சி அவைகளை பிரகாசிப்புகின்றது அப்போ அந்த விருத்தி விருத்தி ஞானம் ரெண்டையும் பிரகாசிக்கிறது சாட்சி தான் சாட்சி பிரகாசம் அவர் கிரந்தகாரர் அண்ணா வியாசன் பெயர் சுதுக்கம் சாட்சிக்கு விடயம் என்பர் விடயம் விருத்தி அன்றி கேவலம் சாட்சிக்கு விடயமாக விருத்தி இல்லைன்னு சொன்னாக்க சாட்சிக்கு எந்த விஷயம் ஆகாது அதனாலதான் விருத்தி அஞ்சாரபட்சம் பேருக்கு தேம் ரெண்டுிவுரம் பிர அறியல் எட்டு பிர சொல்லப்பாதிகள் தேவையில் அறியதில் கண்ணின் மூலமா போனாலும் அயதார்த்தம் அது யதார்த்தம் அல்ல பொய் பொய் ஞானம் அது ரெண்டு பேரு பொய் ஞானம் மெய்ஞானம் ஒன்று அதனால இந்த இத்தனைக்கும் பிரகாசம் இருக்கிறது சாட்சி அத்தகைய சாட்சி விருத்திகள் மூலமாக தான் பிரதாக தனியாக மின்சாரம் பல்புக்கு சம்பந்தம் கூட ஒயர் மூலமா தான் செஞ்சதில்லை கம்பி வேணும் அது கம்பி சாதனை இருந்தாதான் ஓட்டிக்கும் அது விறுத்தி கம்பி மாதிரி தான் அப்பதான் சம்பந்தம் அதுபோல சாட்சிக்கு விஷயம் அதாவது உலக சம்பந்தம் தோணும் அவமானமாக காட்டின மையனும் ஆகாயத்தின்கடாகாயம் என்னும் நாமமும் ஜலம் கொலுதலாகிய காரியமும் கடரூப உபாதி திருப்டியால் தோன்றிய கடரூப உபாதி திருட்டி இன்றி அன்றி இவை தோன்றாமல் ஆகாச மாத்திரமே தோன்றுவதால் கடாகாயம் எப்படி மகாகாய ரூபமோ எஷ்டாந்தம் கடா ஆகாயம் சொன்னோம்னா அது காயத்துக்கு பயன்படுற அளவுக்கு கடாகாசம் போரு அது சுத்திருக்க மகாகாசன்னு போரு ஆனால் விசாரதிஷ்டிக்கு ஒரே ஆகாயம்தான் கடை ஓட்டுக்குள்ளே ஆகாயம் இருக்கிறதுனால தான் அப்படி போலான்னு அர்த்தம் அது போல தாஷ்டாந்தத்தில் சேதனத்தின் கண் சாட்சி என்னும் நாமமும் சுகதுக்காதி தர்மங்களோடு கூடின அந்த கரணத்தின் பிரகாசரூபமாகிய காரியமும் அந்த கணரூப உபாதி திருட்டியால் தோன்றி அந்த கணரூப உபாதி திருட்டி இன்றி அன்றி சாட்சி என்னும் நாமமும் சுகதுக்காதி தர்மங்களோடு கூடின அந்த கரணத்தின் பிரகாசரூபமான காரியமும் தோன்றாமல் சைதன்ய மாத்திரமான பிரமமே தோன்றுவதால் சாட்சி பிரம்மரூபமே ரகசியம் ஆர்த்த கொள்ளாட்சு சாட்சியினால் என்னாவது அந்த கணத்தில் சுகாதிகாசம் கிரகிக்க முடியுது அப்படி கிரகிக்கும் போது இது வெளியில உள்ள பிரமத்துக்கு சுத்தி இருக்க பிரமத்துக்கு சம்பந்தம் இல்லையா அந்த அந்த கணம் ஊழியும் இருக்கிறதுனால அப்புறம் அப்படிங்கறது சாட்சியம் ஆனா விவகார திசையில இதுக்கு விசேஷம் உண்டு எப்படி ஆகாசம் ஆகாயம் சாமான போட்டு செய்வதுக்கு தண்ணி கொள்வதுக்கு உதயோகமாகு அந்த ஆக இடம் கொடுக்குது களத்து எழுதிக்கு ஆகவே இருந்தாலும் ஆகாயம் ஒண்ணுதான் அப்படி போல இங்க அந்த கரணம் வளைப்பட்ட அந்த பிரம்மமானது அந்த கணத்தின் காரியமாகிய சுகாதிகோச வீர்த்திகள் பிரமாணத்தினால் அறியக்கூடிய ஞானம் அப்பிரமா ஞானம் எல்லாமே அடைந்தாலும் கூட இது அது சாட்சியானது பிரம்மத்துக்கு அன்யும் இல்லை பிரிக்க முடியாது பிரித்த போல தோற்று அந்த அளவுக்கு பாட்டான பிரம்ம்தான் இருக்கிறதோட வேறு கிடையாது அதனால தான் பாட்டில அந்தரத்தில் அந்தரத்தில் ஆகாயம் போகலான்னு சொன்னார் அந்த சாட்சி மாத்திரமாய் நிற்கும் ஞானம் இல்லையா பிரம்மாதிரி பிரபமே தோல்வதால் சாட்சி பிரமே சாட்சி வேற பிரம வேற அதான் கூட சிறனால சாட்சிய ஒண்ணுதான் கடகமாக கொள்ளதாகமும் மகாகாசத்திற்கு பின்னமாக இராமல்யூமே ஆகின்றது போல உபாதியால் சாட்சியும் சாட்சிகள் பல இருக்கலாம் ஏதாவது அந்த காலம் பலர் இருக்கலாம் இருந்தாலும் கூட ஒன்றுதான் பரிசனமா இருப்பனும் வியாபகமான பரமத்திற்கு பின்னம் ஆகாமல் தனரூபமாகவே உள்ளது ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவசாட்சிய மாத்திரமாய் நிற்கும் ஏகநாயகன் சொன்னார் என்று விடக் கூறுகிறார் என்றார் ஜீவசாட்சி என்பது ஜீவன சாட்சி ஜீவனுக்கு சாட்சி ஜீவன்கள் சாட்சி என விரியும் போச்சு எண்ணிலங்களிலும் மிக்கம் அவற்றின் மேலும் நன்னிலம் அருவம் என்பது ஏகநாயகனுக்கு விசேடனம் இதன் பொருள் எண்ணிலங்களிலும் சாங்கியர் யோகியர் முதலிய மதஸ்தர்களால் நானாபேதமாக புறப்பட்டுள்ளதாகிய ஞானபூமிகள் அனைத்தினும் மிக்க எம்ரிசியானந்தோர்களுக்கு அபிமதமாக சம்மதமான அர்த்தம் அவற்றில் அப்பூமிகளுள் மேலான நன்னிலம் மறுவும் மேலாகிய திரிய பூமியின் பொருந்தி ஒளிதான் ஏகநாயகன் பதங்கள் போற்றி என்று வாழ்வேன் துரியத்திற்கு மேல் விஜய கைலிய மாவதே அல்லாமல் வேர் பூமி இன்மையின் மேலாம் நன்னிலம் என்றும் மகானந்த வெளிப்படும் தானமாக நன்னிலமருவம் என்று கூறினார் என்க இரண்டாம் பருணத்தில் அந்தத்தின் ஞானசத்த பூமிகளை இவ்வாசகரே விசாரமாக கூறியிருப்பதால் இவர்களை ஏன் விருத்துகிறேன் சுபேட்சை விசாரணை தன்மான தத்வாபத்தி அசம் சக்தி பாவனை துரியம் ஜென்மன அப்பூமிகளின் நாமங்களாம் பெயர் மட்டும் சொல்லி வைக்கிறேன் விரிவு பின்னரோட வரப்போகுது பார்த்துக்கோங்கிறார் ஆகவே அந்த எந்நிலங்களிலும் மிக்க இந்த ஏழு பூமிகளில் ஆறு பூமிகளை விட மேலான பூமி அர்த்தம் அதான் நன்னிலம் நாலாம் நாலாம் பூமி பிரம்மத்து பிரமத்து வரன் பிரம்மத்து வரியான் ஏழாம் பூமி அந்த ஏழாம் பூமி என்ன சமாதி நிலை தான் இது வரைக்கும் ஏழாம் பூமியு அப்படியே விஜயபுரம் அடைஞ்சிட்டா சரியா கேளுடும் அப்படியே இருக்கும் இல்லை வெளி வந்த பிறகு பூமி கரமிக்கப்படும் அந்த மனதை ஒடுக்கத்தை பொறுத்து விவகாரத்தில் ஈடுபட்டாலும் ஈடுபட்டால நிவர்த்தி அதோட நிவர்த்தி அதிகமா இருந்தாங்க ஆறு வெளிப்பட்ட நிலையில இருக்க ஏழு கடைசி அதுக்கு மேல இல்ல அது பிரம்மசுரமான இருக்கிறது எப்போ சமாதியில எது எது வரைக்கும் இருக்கான ஏழு பேர் சமதினா ஏழு பேர் அப்படியே போயிட்டா ஏழு மீன் திரும்பி வந்தாலும் விவகாரம் கூடும் வரையும் இது பெரிய சிறிய பூமி என்ன சொன்னார் என்று விளக்கு கொடுக்கிறார் ஏன்னா அதுக்கு மறுப்பு இதெல்லாம் சொல்ல போற விவகார சங்கம் ஜாக்கரம் செப்பனம் சுடுத்தி என்னும் அவஸ்தைகளின் அபிமானமே லட்சணம் அபிமானம் இருக்கு அவஸ்தைகளும் கோரம் சாந்தம் மூடம் என்னும் மனோ விருத்திகள் ஆதலால் விசாரரூபம் அல்லது தியானரூபம் ஆகிய பிரம்மாண அவைகள் நாசமாம் ஆக மூன்று அவசைகளும் மூன்று குணங்கள் பிரதானமாக இருக்கு கோரம் சாந்தம் மூடம் ஜாக்கிர அவசையில கோரம் சப்புனாவசையில் சாந்தம் மூடம் துணிச்சி அவசியம் ஆகவே அவைகளுக்கு காரணமான மனதும் பிரம்ம பிரகாசத்தில் வெளியினமாம் அப்போது இந்த மனசானது விசாரூபத்தினாலே ஜாரூபத்தினாலே பிரம்மாண்ட சந்தனம் பண்ணதுனால அது ஒடி போகுது பிரம்மம் அகண்டேக்கரசமாய் தன்மயமாகவே விளங்கான் இருக்கும் இது அகண்ட காரத்தின் பேர் நெடுங்காலம் நிரந்தரம் ஆதரவோடு அழித்திட்டு ஓரான் என்ற பிரம்மாண சந்தான வாயில வழியால் அஞ்ஞானம் அதன் காரியங்களுமாகிய அனர்த்தங்களில் நீங்கி நெரிசியானந்த மாத்திரமாக விளங்கானிற்கும் ஸ்தானமே முடிந்த நிலமான துரியமாம் இவ்வளவு வேலை பண்ணாதான் அது கிடைக்கும் பண்ணணும் ஆத்மாசாரம் ஆனால் அது சமாதி போடும் அது சமாதி தான் துரிய நிலம் பெறும் வேலை பண்ண வேண்டியிருக்கு அதன் பிறகு பிரம்ம வித்து வரண் வரியால் எண்ணம் மேலாய் நான்காம் அவனான வருடனால் அடையப்படுவது அடையப்படுவதாக துரியம் என்று பெயரா அதுதான் பெயர் இந்த நாலு பூமிகளுக்கு மேலாக நாளான மூணுக்கு மேலாக நாளாவது சங்கம் அல்லது நன்னிலம் என்பது துரியத்திற்கு வேதாந்தத்தின் பரிபாசியாகிய சத்தம் அண்மையின் எண்ணிலங்களிலும் மிக்க விருநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் வரும் என்பதற்கு எல்லா பதிகளிலும் இருக்கும் சத்தபுரி எனும் சிறந்த நன்னிலம் என்னும் தளத்தின் கண்ணே எழுந்தவர்களானிருக்கும் என்று வேறு பொருள் வேறு ஒரு பொருள் கூறினும் அமையும் அதாவது நன்னிலம் சொன்னா நீ திரும்ப அர்த்தம் பண்றீங்கள அதாவது காசி காஞ்சி கயா அல்லது மதுரா சொல்லலாம் கயா வச்சுக்கோங்க மதுராச வச்சுக்கோங்க காசி காஞ்சி மதுரா துவாரகா அயோத்தி அவந்தி மாயா ஏழு பூமிகள் இந்த ஏழு பூமிகளை விட நன்னிலம் சொல்லக்கூடிய அத உயர் சொல்றேன் அப்படி வச்சுக்கோங்க ஏழு காசி காஞ்சி மதுரா மாயா துவாரகா அயோத்தி அவந்தி என்று சொல்லக்கூடிய ஏழு பூமிகள் அதனால இந்த ஏழு பூமி இனம் நன்னிலம் உயர்வு சொன்னோம் சரி அது பிரச்சு அகச்சான்று போயிருக்கு நன்னிலம் தனியில் திருவையாலே தண்ணிய நானே என்று பாட்டு பின்னால் வருது என்று இந்நூலின் இல அந்தத்தில் வித்யானந்தம் கூறும் காலையில் கூறியிருக்கும் காரணத்தினால் அறிக அப்படியே வச்சுக்கலாம் அகச்சான்று உண்டு நன்னிலம் என்பது சிலையாய் துரிய பூமியையும் மதுவனம் என்னும் வளர்த்தான் என்றது நிலமன் பண்ணிக்கிட்டோம் சில ரெண்டு அர்த்தம் ஒன்று ஞான மார்க்குரிய துரியம் என்று வச்சுக்கொண்டோம் இல்ல வெளிப்படையாக வைத்துக் கொண்டாலும் கூட அந்த நிலமன் சொல்லக்கூடிய மதுவனத்திற்கு வைத்துக் கொண்டோம் ஆக ரெண்டு வகையிலும் அர்த்தம் பண்ணலாம் என்று இதுவரைக்கும் முடிகிறார் பதினஞ்சாவது சங்கம் அயன் அரி உருதிராதி ஏற்போர் தோற்றம் ஒடுக்கமின்மையில் ஏகம் என்றும் அன்னோர்க்கும் தான் இறையாகலின் நாயகன் என்றும் கூறினார் இவ்வாற்றால் இது காரணப்பிரவம் என்பதை பற்ற அதாவது ஏகம் சொன்னார்கள் ஏகநாயகன் ஏகம் காரிபகம் தோண்டி விடுகிறவங்க சீட்டு காலத்தை தோல்டுவார்கள் பிள்ளை காலத்தை ஒடுங்கிருவாங்க ஏகநாயகன் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கு தோற்றம் ஒடுக்கம் இல்லை அதனால் காரணபுரம் கொள்ளணும் என்பது ஒரு அர்த்தம் பதினாறாவது மாயாவிட்ட சைதன்யத்தை காரணபுரம் என்று கூறி இருக்கின்றனர் ஆகலின் அவருக்கு உள்ளந்தண்ணில் சாட்சி மாத்திரமாய் நெருக்கை அசம்பவன ஆமையே எனேன் அது பரமார்த்தமாக ஆக சாட்சி தென் அசம்பவம் ஆகாது என்காலத்துக்கு அது வந்து யோகாரம் பண்ணக்கூடிய பிரச்சனை அது சாட்சி பவன் கூடுமான கூடும் எப்படி சொன்னா பிரம்மமானது காலபிரமது இன்னும் யோகத்துக்கு சோழ நிலை அடையல அது சூச்சநில இருக்கு அப்படி இருக்கிறது இருக்க சாட்சி பவனே அது உண்டு அதோட விவகாரபானே உண்டு ரெண்டு பவானம் உண்டு ஞானிகளுக்கு எப்படி சாட்சி பவானியோடு விவகாரபானம் உண்டோ அப்படி போல ஈஸ்வரனுக்கு சாட்சி பவானியோடு விவகாரமானம் உண்டு அதனால அந்த கானபுரம் சொல்லக்கூடிய மலர் சேவின் கானபுறமும் பிரம்மே தான் பிரம்மத்துக்கு கண்டிப்பாக கிடையாது பிம்பம் பிரபிம்பம் பிரதிபிம்பத்துக்கு கண்டிமா பிம்பம் கிடையாது நாயே தோற்றம் தோல்றது பிம்பம் வந்து வேற தோற்றே பிரதிபம் வேற தோல்றவா அப்பிரம்பம் பிம்பம் தான போ அப்படி போல மயில பிரதிபித்தன் பிரம்தான் அதே தான் அதே போல கூட எதையோ அதான ஜீவன் ஆபத்தாக அத வச்சாலும் இதுக்கு பொருந்தமன் தான் சொல்றான் அதனால பிம்பத்துக்கு அன்னிம பிரதிபம் அதனால பிரிம்பமே தான் என்ன இருக்குது வித்தியாசம் சித்தி போல தோன்று சித்திரட்சம் சித்தா சொல்லப்படும் சித்தி போல தோற்று சித்திரட்சி இருப்பு தன்மை இல்லை கனடியில உருவம் தோற்றுல இருப்புத்தன்மை கிடையாது தோற்ற மாத்திரம் அது போல தோற்ற மாத்திரம் இருக்கக்கூடிய கிடையாது என்ற காரணத்தினால அது தோற்ற மாத்திரம் கூட அந்த திம்பத்து லட்சணம் உண்டு அது போல ஈஸ்வரன் பிரம்ம்தான் வேறு கிடையாது ஜீவன் கூடத்தன் தான் வேறு இல்லை சாட்சித்தன்மை அவருக்கு அசம்பம் ஆகாது என்க என்று சொன்னார் அவர் சங்கம் இவற்றால் ஆக சரி நீ சொன்ன ஒத்துக்கிட்டோங்க பதங்கள் சொல்லு அது என்ன சொல்றீங்க கேள்விப்போம் பதங்கள் என்னும் சட்டம் சனமாய் ஆபாத மஸ்தக பர்ந்தமான மூர்த்தி போதகமா இருத்தலின் இதுமத்திற்கும் அப்படியே காலபிரமத்திற்கும் பொருந்தாத அர்த்தம் கால் சொல்லிட்டா வெறும் காலா இருக்க முடியும் மனசு இருக்க இல்லையா கால கும்புறா காலி மட்டும் கும்புறதா உடம்புல கும்பிடுறதா அர்த்தம் விடா லட்சம் விடாமல் இருக்கு அதனால காரிய கொள்ளலாமல்லவா என்பது கேள்வி சரீர விசிஷ்ட சைதன்யங்களான காரியப்ரமங்கள் உள்ளே யாவான ஒன்றை கூறலாமே என அங்கனம் கூறுவதற்கு சதுர்பூஜ திருநேத்ர சதுண்ட அஷ்டபூஜாவிலான காரிபுரமண்டலின் சின்னங்கள் உள்ளே யாதான் ஒரு சின்னத்தை எடுத்து விசேஷ திருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியே அதாவது சதுண்டம் மூக்கு நிலமா இருக்க அஷ்டபுஜம் காளி தேவி திருநேத்திரம் தீவிரமான் சதுர்புஜம் மகாவிஷ்ணு இப்படி ஏதாவது சொல்லாமல்லவா என்று சொன்ன மூன்று கண்ணுடையதாரியாகிய திருநேத்ரி அஷ்டபூஜனாக ஒன்றை பொருந்தாது என் பதங்கள் சொல்ல சொல்லை சமயத்தில் பக்தானுக அர்த்தம் அவர் வேண்டிய அருளூர் கொண்டு ஆயிர்வாய்ப்பிக்கும் குருவன் தாங்கி வரும் ஆற்றல் உடைத்தானமையில் அதற்கு பாதம் கூறியது உபச்சாரமும் அசம்பவம் ஆகாது என்ன அந்த காரணபிரமும் பக்தர்களுக்காக ஒவ்வொரு சமயம் உருவத்தாங்கி வரும் சொல்லப்படுது இந்திய ஒரு கேள்வி உண்டு அப்படி யாருக்கு சாத்தில சொல்லப்படுங்களேன் காரியபிரம வந்தாலும் பக்தானு அர்த்தமாக ஆவிக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுல ஒரு திருத்தம் பண்ணிக்கணும் மூச்சுக்குள் என்று சொல்லக்கூடிய மூச்சு பக்தர்கள் மட்டும்தான் சொல்லணும் ஏன்னா கால விபாதம் செய்யறவங்க மற்றவங்களாம் காரிய விவாதி செய்யறவங்க பக்தர்கள் பக்தி மார்க்கம் அப்படின்னு திருத்தம் பண்ண சரியா போயிடும் ஏன் இது திஷ்டாந்தம் எப்படின்னு சொன்னா எந்த மூர்த்தி வழிபடுறாலும் அந்த மூர்த்தி ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இப்ப விஷ்ணுவை உபாசனம் விட்டு தான் போய் தரிசனம் அது மட்டும் இல்ல எந்த உருவம் தாங்கியும் அவர் கொடுக்குறாரு தாயமானார் தாயமான சேத்திரத்தில் பாருங்க அந்த வைசிய பெண்ணு தன்னுடைய மகளுக்கு கர்ப்ப காலத்துல தான் போய் பக்கத்தில் இருக்கணும் போகும்போது ஏற்பட்டது காவேரி தண்ணி அப்படி இதன் கரையிலும் உபாசகர் பெண் ரெண்டு பேரும் உடனே அங்கே போய் தாயா தாய் போலவே போய் பெருசாக காயம்னா முடிச்சுக்கிட்டு வந்துட்டார் அப்புறம் காவேரிய தண்ணி குறைஞ்சது ரெண்டு நாள் மீண்டும் போய் இன்னும் வர முடியும்னா நீதானே வந்து எழுதிட்டு போனேன் அப்படின்னு அந்தம்மா அப்ப சொல்லும் அப்படியா அப்படின்னா தெய்வம் தான் வந்திருக்க உனக்கு கிடைத்த கருத்து அப்படி இருக்கிறதுனால இப்ப காலப்பிரமத்தை உபகாரம் பண்றவங்க யாரு மூச்சுக்கள் தான் மூச்சுக்களுக்காக வர முடியும் அவர் இல்லைன்னா வர முடியாது பொதுவாக வச்சுக்கிட்ட ஒண்ணா அப்போ காரியப்பரமில் ஏன் வரக்கூடாது அவங்களே வர்றாங்களே பொண்ணு அப்படிதான் சொல்லியிருக்கு நீ பொருந்தாது வலுத்திய பொருள் சொல்ல மாதிரி ஆகுதுன்னு அர்த்தம் வரலாம் அப்படிங்கறத வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டே முடியும் காரிபரம் வச்சுக்கீங்க அவரால் தான் பண்ணிக்கணும் அதிர்ஷ்டாக தான் பொதுவாக கொடுத்துருக்கீங்க அவங்க மூச்சு பக்தர்களுக்கு வச்சுக்கிட்டா தெரிய போச்சு எப்போன்னா வருவான் வருவாங்க அவரும் வருவார் யாரும் வரமாட்டாங்க மற்றவங்க மூச்சு பக்தர்களுக்கு காலவருமே வரும் ஒருவன் தாங்கி வரும் ஏன்னா உபாதனை பண்றது காலப்பு காரபுறம் தான் எந்த தெய்வத்துக்கு முன்னாடி காணபுரம் ஆகும் அவங்க உண்டு சங்கராஜா கும்பிட கானபுரம் தான் குருவுக்கு காரணபுரம் தான் காரிபர் போது இவரே வரணும் அவசியம் என்ன இருக்கு காரிபாமெல்லாம் ஏத்தம் பண்ணிக்கணும் என்ன காலப்புறம் காரிபரம் இல்ல ஒண்ணுதான் அங்கங்கள் தானே அங்கங்களை அனுப்பலாம் அப்படிங்கிற கருத்து வரலாம் அப்படி கேட்காதவங்க அனுப்ப பண்ற எதாவது அதுதான் வருங்க மூச்சுக்கள் காணப்படுறாங்க கலப்புமே வரும் பக்தி மார்க்கத்துல பொதுவாக உருவத்தி ஆக்கிரம் வச்சிருக்காங்க அந்த உருவடிக்கை வந்து வரும் அப்படி அர்த்தம் தான் அவரே சாட்சி அவரே பிரேரக்கரதாக இருக்காரு காலபுறது எப்படி இருக்கு எல்லா சூழல் தான் பிரமத்தை அறிய முடியும் இல்லைன்னு சொன்னாக்கம் பண்ண முடியும் சத்துபதி மாவாக்கிய பொறுத்த காலப்புறம பாசனை மூச்சுக்கள் செய்யத்தக்கது அப்படி செஞ்சாக்க காலப்புறமே அவருக்கு தக்க காலத்தில் வரும் ஒரு கலவுங்கிறது அதுதான் அதான் சொல்லியா இறைவன் மூன்றரை நிலையிலிருந்து அருள் பண்ற ஒன்று நிற்குண நிராகாரம் இரண்டாவது சகுன நிராகாரம் மூன்றாவது சாகாரியாக சகுன சாகாரம் சகுன சாகாரம் காரியபெருமங்கள் சகுண நிராகாரங்கள் காரணபெருமம் நிராகாரம் நிற்குண நிராகாரம் சுத்தபெருமிலைகள் மூணு நிலைகள்ல மூச்சுக்கள் வழிபாடு பண்றது சகுண நிராகாரம் குணத்தோடு கூடி இருக்கு ஆனா வடிவம் இல்லை காலபிரமத்துக்கு பிரம்மத்துக்கு குணத்திலே கூடல வடிவும் இல்லை அது நிர்குண நிராகாரம் சகுண சாகாரம் குணத்தோடு கூடி இருக்கு உருவத்தோடு கூடியிருக்கு இது காரிய பிரமங்கள் இந்த மூணு நிலையில பக்தர்கள் ஆக்கிரம் வைக்கிறாங்க மூட்டுகள் அருவமாக அருகடவுளை ஆக்கிரமிக்கிறார்கள் காலபிரமத்தை அந்த நிற்குண நிராகாரமாகிய பிரமத்தி ஆக்கிரத்தை நிச்சயம் பண்றாங்க வழிபாடு விஷயம் இது வந்து பக்தி பக்தி அந்த உருவாக்க மக்கள் நினைக்கிறாங்க அவங்களுக்கு அதான் தெரியும் மூச்சுக்கள் வந்து காலப்பருவத்தை உபாதாரணம் பிரம்மசுரமான ஆரம்பி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி மாதிரி தான் மூணு நிலைகளில் மனப்பரிகரமாக அடையணும் அப்படி இருக்கிறதுனால அந்த பதங்கள் போட்டி என்று சொன்னாங்க இங்கே உச்சி பக்தர்களுக்காக அவரு ஒருவன் தாங்கி வர முடியும் ஒருவன் தாங்கி வரும் பதங்கள் இருக்கும் அதனால குற்றம் இல்லைன்னு வச்சுக்கிட்டோம்ல எந்த விதமான கேள்விக்கு இடமில்லை பேரா பார்த்துருக்கோம் அந்த பதங்கள் என்று சொல்வது காரிப்பெரும்தான குறிக்கும் காலபருமத்துக்கு இது இல்லையே என்று கேட்டா பக்தார்த்தமாக அதாவது காலப்பகுசனை செய்யக்கூடிய மூச்சுக்கள் மூச்சு பக்தர்களுக்காக ஓர் சமயம் ஊர்வந்த ஒன்று வைத்துக் கொண்டால் பொருத்தமாக இருக்கும் என்பது சொல்லப்பட்டது பிரமாணங்கள் பிரம்மகீதை பகவத்கீதை திருவாய்மொழி வங்கி பரணி நாளிலிருந்து எடுத்துக்கொள்கிறார் அதெல்லாம் தெரியாது சூட்சமார்த்தமா பார்த்தாதான் குறியும் என்பது கருத்து என்று செய்யப்படுவது பரிபூரணமாகின்றவா நிற்கவிங்களோடு தோன்றவல்லவன் ராணி அருணும் அன்று மாலயனும் அன்றை அவர்க்கும் உள் லாகியேயாவர்க்கும் தெரிவரும் சிவன் அவனை இங்கொருங்கிய சிந்தையார் பெருமைக்கட்டு உரை செய்யப்படுவது பரிபூர்ணமாக நிறைந்தவன் என்ற அர்த்தம் அதனால்தான் கணவன் மார்களுக்கு உடன் பெயர் பெண்களுக்கு கடவுள் நிறைந்தான் அதுக்கான புடன் பெயர் அப்படிப்பட்ட சொரூபம் நின்றவானிருக்க எப்படி இருக்கோ அப்படியே இருக்க இங்கு யுலகத்தின் கண்ணி அவளோடு திருவையின் காரணமாக தோல்வல்லவனே தோழக்கூடிய சாமர்த்தியோடையவன் எவனோ அவன்தான் அரணும் அன்று அரண் சிவருமானும் அல்ல மால் விஷ்ணுவும் அல்ல அயன் பிரம்மாவும் அல்ல எவருக்கும் உள்ளாகிய யாவருக்கும் தெரிவரும் எல்லாருக்கும் உள்ளே இருக்கார் அந்த இயக்குவர் தெரிவு வரும் சாதாரண மக்களால் அறியக்கூடியதல்ல அப்படிப்பட்ட சிவன் அதாவது காணப்படுவன் அவனை இங்கு ஒருங்கிய சிந்தையா தெளிவானே ஏக்கர சித்தத்தோடு கூடிய மூச்சுக்கள் அறிய முடிய அறிய முடியாத இந்த அவதாரியை அதாவது இந்த பாட்டுக்கு விசேஷ கானபெருமத்தை அறிவிக்கப்படுது மூச்சுகள் செய்யத்தக்கது என்றும் காரிப உபாசனை செய்யத்தகாது என்றும் சொல்வதற்காக இவ்வளவு வடிந்து போட்டு கொள்றார் இது பிரமாணம் இல்லாமல் இருக்கிறார் நிறைய சொல்லக்கூடியவர் பாரதத்தின் முன்னுரில் எழுதியிருக்கார் இன்னும் விசாரசாந்தாரி மூலமாக விளக்கியிருக்கார் அதெல்லாம் படித்து பார்த்த பிறகு யோசனை கருத்து ஏன் அர்த்தம் உபாசனை செய்த மகா வாக்கியத்துக்கு பாகனை பண்ண முடியும் அது அது என்ன ஈஸ்வரன் ஈஸ்வரனு கூடிய லட்சணம் இருக்கணும் அப்ப யாகவாக இருக்குமே ஆனால் அந்த ஈஸ்வரனோடு ஏகத்துவம்னா மரணாகுது பாத லட்சணமாக அதிஷ்டானத்தில் ஏகத்தூடு என்று பார்த்தா பாத லட்சியம் தேவைப்படும் அதுக்காகத்தான் கனவுவா செய்யணும் சொல்றதே ஒழிய பக்தர்கள் மாதிரி துவைத மதம் மாதிரி பனிச்சின்ன புத்தியோடு செஞ்சாக்கா அபரி சின்ன புத்தி உண்டாகாது பிரம்ம அபரிச்சின்னம் எங்க இருந்தது அந்த புத்தி உண்டாக அதுக்காக தான் கலவாசியை கலுமுறு சொல்றதே காரணம் மற்ற எந்த ஒரே ஆசிரியும் சொல்றதே இல்லை பாட்டில் வருது சொல்ல மாட்டேங்கிறான் ஏன் அவங்களுக்கான உபாசனம் இருந்தாரு சொல்லுவாங்க அப்படின்னு கருத்து அதனால அப்படிப்பட்ட தெரிவரும் சிவன் அவனை சிவனையும் காலபெரும் வச்சுக்கணும் என் பிரம்மக்கு எதாவது பெரும்பாலும் சிவன் சிவன் தான் வரும் சில இடங்கு தான் காலபுரம் வரும் பேர் இருந்தால் கூட காலபுரத்தையே குறிக்கும் விஷ்ணு அப்படின்னு சொன்னா வியாபகம் தான் அதுக்கு இப்ப பிரம்ம வியாபந்தா இருக்கு இவங்க அது பரிச்சனை பத்தியும் வச்சுக்கிறாங்க விஷ்ணுன்னா வியாபகம்னு அர்த்தம் அது காரிபுரமாக விஷ்ணு குறிக்குது இருந்தாலும் அந்த இடத்துல வச்சுக்கிட்டாலும் கூட உபநட்சரமாக குறிக்கும் என்பது பின்னால் சொல்ல போறார்ோறும் மூச்சுக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அந்த கருத்தை வச்சு எழுதுறதே இது முக்கியம் மற்றது எண்ணெல்லாம் மாதம் முன்னுரை மாறி இதை முக்கியம் அப்படின்னு கருத்து அதுக்கு பிரமாணங்கள் சொல்லுவன்னா பிரம்மகீதே முக்கியம் பிரம்மகீதையில் அப்படிதான் சொல்ற அப்புறம் பகவத்கீதை அடுத்தது ஆகவே தெரிவு அறம் சாதாரண மக்களாலே அறிய முடியாத சிவன் அவனை காலபிரமத்தை இங்கு ஒருங்கிய சிந்தையார் இழக்கிற மனமுடையவர்கள் அல்லது அபரி சின்ன புத்தியுடைய அவர்கள் தெளிவார் அவர்தான் விளக்கம் பெறுவார்கள் என்று சொல்றார் பிறகு கதை முடிஞ்ச பிறகு பௌத்திக சொல்ற சாவாது பிறவாது தனி முதலாயிருந்தனான் உலகப்படும் அழுதுயர் தீர்ப்பதற்காக மேவாது நின்ற என் மாண்மையே போல் ஓவாது பிறந்துடுவேன் உவந்தோறும் உவந்தோறும் சாவாதி பரவா தனி முதலா இருந்த நான் என்ற பகவான் சொல்றேன் இவங்க என்ன நினைக்கிறதுக்காரங்க என் கண்ணபுராந்தான் சாகாம பிறகாம இருக்காரு அதுதான் பிறந்த தெரியும் இறந்தே தெரியும் புறான்னு சொல்லுது பாரத்தில் பாகத்தில் சொல்லுது பாரத்தில் சொல்லுது அப்புறம் சாவாதி பரவாதுன்னு எது அர்த்தம் தனி முதல் சமமானம் அர்த்தம் காபர பகதையில திருநங்கல்ல அர்ஜுனனுக்கு முறை வரும் அந்த பிறகு ஏகமாக நான் வியாகமா இருக்கிறேன் நான் எல்லாவற்றையும் சிட்ட வரலாறுக்காக ஆதாரம் எடுப்பேன் காலபுரம் பேரு மாத்திக்கிறேன் அந்த இடத்துல தீர்ப்பதற்காகவே நின்றி நான் இந்த மாயோடு பொருந்திருந்தாலும் பொருந்தாமதான் இருக்கேன் என் மாயினால் பொ வாசமா பொது ஒவ்வொரு அவதாரம் எடுப்பேன் சாதுனா வினாசாய சதுரான் தர்ம சமஸ்தாபனார்த்த சம்பவம் இங்கே இங்கே என்ற சொல்லப்பட்டது அப்போ நான் பிறக்கிறது எதுக்கு தேவி காட்சி கொடுத்தது வந்த மாதிரி தோற்றம் எழுதுவாங்க என்ன அந்த அவதாரத்துடைய மயி சொல்றது அப்படி அதாவது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் காலபிரமத்தை பண்ணிட்டு திருவாய்மொழியில நிற்கவே துயரின் மலியும் மனித பிறவிய தோன்றி கண் காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வநிலை உலகிற்புகம்மான் சீர்கண்ணன் மான் புகழ் காலபத்துக்குள்ள வச்சுக்தான் சொல்ல கண்ண வச்சுக்தான் அப்படின்னு அர்த்தம் துயரில் சுடர் தன்னுடைய சோதி நின்ற வண்ணம் நிற்கவே துயர் துக்கம் இல்லாத சுடர் பிரகாசிக்கின்ற ஜோதி ஒளி போன்று இருக்கின்ற தன்னுடைய ஜோதி தன்னுடைய விளக்கம் எப்போது விளக்கடியே இருக்கிறது ஆத்மா சொப்பனத்தில் பார்த்துக்கலாம் கொஞ்சம் புஷம் ஜாகிரதலையும் தெரியும் தன்னுடைய ஜோதி நின்ற வண்ணம் இருக்க எப்படி அப்படியே இருக்கு அப்படின்னா இங்க காணப்படும் அர்த்தம் துயலில் மலியும் துயரின் காரணமாக மூழ்கி மலியம்னா மூழ்கி மனித பிறவையில் தோன்றி மனித பிறவிய மனிதப்பிறவை போல இல் போல வச்சுக்கணும் மனிதப்பிறவை போல தோன்றி கண்காண வந்து இவர்கள் கண்ணுக்கு தெரியும்படியாக மரண தாங்கி வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புகுவிக்கும் அம்மான் துயரங்கள் செய்து அதாவது துஷ்டர்களுக்கெல்லாம் துக்கங்களை கொடுத்து தன் தெய்வநிலை உலகில் புக உயிக்கும் சிஸ்டர்களுக்கு என்னுடைய தெய்வநிலை சித்த பரிபாலனம் செய்து புக தெரியும்படி உயிக்கும் செய்யும் அம்மான் அந்த பெருமை இறைவன் துயரமியல் சீர்கண்ணன் அவர் யாரு எந்த காலத்திலும் துக்கம் இல்லாத கண்ணவரான் கண்ணன் தாமரை கண்களை போன்றிருப்பான் அர்த்தம் கண்ணன்ன அறிவுன் அர்த்தம் உண்டு அறிவுடையவர் அறிவுடிமா இருக்கிறவர் குறிக்கும் மாயன் மாயத்தனவசப்படுத்திக் கொண்டவன் புகழ் துற்ற யானோர் துன்பம் இரணி அவருடைய புகழை சொல்லிக் கொண்டிருக்கிற நான் எந்த காலத்தை கொண்டும் துன்பம் இல்லை எனக்கு என்று திருவா ஆழ்வார் சொல்வதில் நாம் பரிவிச்சு கொள்ள வேண்டும் அஞ்சல தன் பரபரமதான திருமேனி நிலையில் சலனமின்றி ஒரு தன்மையில் நின்றருளியே நெஞ்சு நிலுவந்த வடிவாய் அங்கு வந்தவர்களும் வகை செய்தவர்களும் தன் தன்னுடைய பராபரமாய் பரம் மேல் அபரம் அந்த மேலுக்கு மேலாக இருக்கின்ற அதான திருமேனியில் தன்னுடைய கரணசரீரமாகியோளசைகளும் சேர்ந்த மேனையில் சரணமின்றி தன்மையில் நின்ற எந்தவிதமான சஞ்சலம் ஒரே பிரகாரமாக இருந்து அனுகிரகம் செய்யக்கூடிய அணு செய்து அன்பரானவர்கள் நெஞ்சில் உகந்த வடிவாய் சிசியர்கள் பக்தர்கள் மனதிலே எந்த வடிவை அவர் நினைக்கிறார்களோ அந்த வடிவாகவே வந்து அங்கு வந்தவர்கள் உய்யும் வகை வந்து அவர்களும் வகை செய்தவர்களும் அப்படி செய்யக்கூடிய திருவிழா பற்றியும் நான் சொல்கிறேன் என்று அஞ்சபர் சொல்றார் ஆகவே காலபுரம் ஆனது பத்தான பிறந்தமாக தாங்கி வரும் அதனால பகங்கள் சொல்ல குற்றம் இல்லை என்பது இங்கே சாதிக்கிறார் அதுக்காக சொல்றது ஜின்யாஸ் ஞானிருப்பமுடிய மௌச்சுக்களுக்காக வருவார் அப்ப அவர்கள் வர்றது யாரு பக்தர்களுக்காக காரணப்பிரம் வர்றாங்கன்னா அதுவும் காரணபுரம்தான் காரபுரத்துக்கு கண்டிப்பாக காரியபுரம் இல்லை காரிபுரம் அதிகமாக காரணபுரம் இல்லை கை காலுக்கு கண்டிமாவ உடம்பு கை காலு கொஞ்சம் மீண்டுக்கிட்டு போனாலும் கூட என்ன பிரிஞ்சு போயிருதா ஒரு தரவு போகுது அவ்வளோதான் போகுமா உடம்பு போகுமா உடம்புக்கு அன்னிமாவா காலு கையே இருக்கு கால் கை கிடையாது காலை தொட்டு கும்பிடுறான் காலை தானே தொட்டேன் அன்னையா தொட்டேன்னு சொல்லுவானே என்ன தொட்டையா காலதான தொட்டை கால் நானு முடியுமா காலு கனிமாவா இந்த ஜீவன் இருக்கான் காலு வரை ஜீவன் வேற இல்ல இது ஓலட்சனும் போயிருடாலும் சொன்னாலும் சரி அந்த வெள்ளைங்கிறது கருப்பு போயின் அப்படின்னாக்க வெள்ளைங்கிற நேரம் தான் சொன்னேன் மாடு மாடுதான் ஏற்றுக்கிட்டு அப்படி போல அந்த காலப்பிரமத்தை நாம் பேசும்போது காரிப்பிரமங்கள் அணுகிற அனுகிறம்தான் ஒருவன் கையினால ஒருவனுக்கு ஏதோ பொருள் கொடுக்கிறான் வாங்கிட்டான் வாங்கிட்ட பிறகு ரொம்ப நல்லது ரொம்ப நன்றி அப்படிங்கிறான் கையில் வேணா வாங்கினா கைதான சொல்லணும்னாக்க முடியுமா கைக்கு ரெண்டு நன்றி கைக்கு நன்றி இந்த கைக்கு ரெண்டு செலவிக்கிறேன் நன்றி வாங்குறது வாங்குறான் அப்ப ஜீவனுக்கு கனிமா கை இருக்கு நான் வரேன் போங்கன்னு வாயு ஜீவன் வாயும சொல்றான் வாயா போகுது கால் தான் போகுது கால்நடை சேர்ந்து வாயும் போகுது ஆகவே உடம்புக்குள்ள உறுப்புகள் தனித்தனியாக தோற்றினாலும் கூட ஒரு ஜீவனுக்கு கட்டுப்பட்டது எல்லாரும் அப்படி போக திருஷ்டாந்தமாக வைத்துக் கொண்டு ஒரு காலப்புறம் விராட் இருக்கிறதுனால விராடு சருவத்தை எல்லாமே அடங்கினதுதான் நாமும் காலப்புறத்தில் அடக்கம் தான் நாம அணிவில்லை ஒவ்வொரு செயலரும் காலத்தில் அடக்கம் தான் ஏன் சமட்டி தொலை செயல்களும் அவருடைய விராடு சருவத்தில் ஒன்று அப்ப ஏன் அங்க மட்டும்ாரிபுரம் சொல்றீங்க உணராத அந்யானி உணர்தான் ஞானி ஆகவே எல்லாரும் அந்த காலபிரமத்தில் அந்நியமா இல்லை காலபிரமோ காரியபிரமத்துக்கு அந்நியம் இல்லை கால காரியபுரமோ பிரமத்துக்கு அன்னியம் இல்லை பிரமமா எங்க நிறைந்தது அது பிரரூபம் தான் இருக்கிறது ஒன்றையோ ஒன்றுதான் அது மாதிரி சம்பந்தத்தினாலே இவ்வளவு விவகாரங்கள் என்ற நிச்சயம் இங்கே இந்த விசாரம் அதுதான் உடையோர் உபாசிக்கத்தக்கது காரணபுரமே என்னும் சாஸ்திரத்தை தனது ஒழுக்கத்தை உதித்ததாம் என்பது ஓட்டுகிறது உடன்பாடு இல்லை எது சொன்னாலும் அத்யதிக்கு உடன்பாடுதான் அப்பதான் அத்யதி அர்த்தம் ரெண்டு அர்த்தம் சவுன சாகாரம் அப்படிங்கிறதும் ஒரு பிரிவு அது உபலட்சணம் அது காரணபுரம் நிறுண நிராகாரம் சித்த பருவம் இருக்கு உடன்பாடுதான் அப்படிங்குற பாவனையை ஏற்றுக்கொண்டாக உபாசிக்கத்துக்கள் காரணபருவம் தான் என்பது சித்திக்குது என்றார் இன்னும் சொல்ல போறார் சங்கம் ஸ்ரீ யாச பகவானது அபிப்பிராயமும் இதுவே அவ அபிப்பிராய் என்படி என்றால் வியாச பகவான் ஒருவரே இஸ் காந்த புராணத்தில் முதலிய இஸ்வர தன்மம் கூறினார் அந்நிய தேவருக்கு சிவகுருவையினால் சர்வ யபூதியின் பிராப்தி கூறி அதனால் ஜீவதன்மம் கூறினார் அப்படியே ஒருவருக்கு பிராணத்திலும் ஒருவருக்கு கோபுராணத்திலுமாக விஷ்ணு சிவன் இவரின் வேறான கணேசாதிகளுக்கும் ஈஸ்வரத்தன்மை கூறினர் இவ்வாற்றால் சிவனுக்கு முக்கியத்துவம் பரத்தம் கொடுக்கறது மற்ற விஷ்ணு பிரம்மா முதலாளர்களெலாம் அபரத்துவம் கொடுக்கறது அதே விஷ்ணு புராணத்தில் விஷ்ணு பரத்தவும் சிவன் முதலான அபரத்தும் கொடுக்கறது அப்படின்னு சொன்னாக்க அப்போ இது ஒண்ணுக்கு ஒண்ணு குழப்பமா இருக்கே என்று சமான் சொல்றேன் அதற்கு சமாதானம் சர்வமும் ஈஸ்வரனே எந்த பிரகடனத்தில் அந்நிய தெய்வத்தின் நிந்தை கூறியிருக்கின்றதோ அந்நிந்தை அதன் உபாசனா தியாகத்தின் பொருள் அன்று அப்படி யாசருக்கு அபிப்பிராயம் இல்லை மற்ற என்னையோ வேணேன் வைஷ்ணவ சிவன் முதலியோர் நிந்தையும் விஷ்ணுவின் துதியும் விஷ்ணுவின் உபாசனையில் பிரவிற்த்தித்திற்கு ஏதுவாக இருக்கின்றது விஷ்ணுவாரின் நிந்தையும் அவரின் உபாசனா தியாகத்தின் பொருடாகாமல் திருடைய உபாசனையில் பிரவிற்த்தித்திற்கே கேதுவாம் ஓர் பிரகடனத்தில் அந்நியனுடைய நிந்தை தியாகத்தின் பொருட்டி ஆமாயின் சர்வ தெய்வங்களுடைய உபாசனைகளும் அன்றோ தியாகமாகும் அதனால் அந்நியத்தின் நிந்தை ஒன்றன் சுதியின் பொருடாகவே உலகும் தியாகத்தின் பொருட்டு அன்று என்பது சமாதானம் அதாவது ஒன்றை உயர்த்தி ஒன்றை தாள் சொல்றதுக்குடமானதுக்காகத்தான் இப்போ சிவன் கோயிலுக்கு போனோம் சிவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் பிரகார தெய்வங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை அப்படியே கும்பிட்டு வந்துடுவோம் அங்கே பின்னால் விஷ்ணு இருக்கும் அது பின் பக்கத்தில் மேற்க வச்சுருப்பாங்க அதெல்லாம் அவ்வளோவா கும்பிடறது இல்லை நம்ம ஒரு போட்டு வந்துடுது பிரம்மா இருக்கும் எல்லாருக்கும் அது சிவன் தான் முக்கியம் சரி அம்பாள் கோயிலுக்கு போனால் அம்பாள் தான் முக்கியம் மற்ற சாமி இல்லைன்னா ஒரு தெய்வங்கள் ஒரு கும்பிடு போட்டு வந்தது அதே மாதிரி பிரம்மாள் கோயிலுக்கு போனவொடனா அது விஷ்ணு தான் முக்கியம் அது முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் கும்பிட்டு அது பின்னால் வந்து இந்த சாமி தனியாக சாமிச்சிருந்தாலும் அது அடி வந்துடுறது இப்போ இதனால அந்த அங்கே வந்து விஷ்ணுவை கும்பிடாம இருந்தோம் இங்கேயே விஷ்ணு கும்பிடாமல் போகிறதுன்னா போடலாம்ன்னா போகக்கூடாது எந்த இடத்துக்கு எது முக்கியத்துவம் அதுக்கு மீன்மை கொடுக்கணும் முக்கியத்துவம் இல்லாதது கீழ்மை அப்படி பார்த்தாக்க எல்லாமே மனித எல்லாமே கீழ்மாவது ஒன்றும் புரியலன்னு சொன்னாக்கா எல்லாம் ஈஸ்வரன் ஊர்ந்தான் ஒரு ஈஸ்வரனாக இருக்கும்போது இதில் பாகுபாடு கிடையாது பிறகு என்ன செய்யறது எந்த இடத்துல எந்த மூர்த்தத்துக்கு முக்கியங்களோ அது ஈஸ்வர பாவம்னு வச்சுக்கணும் மற்ற இப்படி ஒன்றன் தாழ்மை வெறுக்கிறதுக்கில் ஒன்றன் மேன்மை கொண்டு தாழ்மையை இருக்கிறது இல்லை மேன்மையை திளப்புறதுக்காக சொல்லப்பட்டது ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் ஒரு தாய்க்கு ரெண்டு மூணு குழந்தைகள் சின்ன குழந்தையா சாப்பிட மாட்டேங்குது அந்த பிள்ளைகளுக்கு சொல்றது உனக்குலாம் சாப்பாடு கொடுக்க முடியாது இந்த குழந்தை தான் கொடுப்பேன் நீ சாப்பிடு சாப்பிடு இவருக்கு இல்லையா பார்த்தியா வாய் திறப்பா அப்படின்னா வாய் திறந்ததுன்னா வர உள்ளே வச்சிருவாங்க அப்போது பெரியவங்களுக்கு இல்லையானு அர்த்தமா அந்த குழந்தை இல்லையானு அர்த்தமில்லை இவர்கள் சாப்பிடும் பொருட்டு உத்தேசிக்கிற இப்படி உலகத்துல பாக்கலாம் வச்சு போய் பாருங்க அப்படியே கேள்வி பண்ணுவாங்க அப்படி செஞ்சாக்க குழந்தைய வாய்த்தால சாப்பிடுவோம் அதுக்காக அந்த குழந்தை சப்பி ஒரு இங்கே இந்த குழந்தைய சாப்பிடணுங்கிற கருத்து தானே வழியா அவருக்கு போக விடாதுன்னு கருத்து இல்லை அது போல ஒன்றன் புகழ்ச்சி இருக்குன்னா அந்த பக்கத்தில் அதுலேயும் அழுத்தம் இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான் மற்றவர்கள் செய்யப்படாத மத்தில விரோதம் கொல்லப்படாது அல்ல சொன்னா போனோம் அது விரோதம் கொள்ளப்படாது இப்ப விரோதம் கொள்றாங்க அந்த தெய்வத்தையும் அழுத்தமும் இல்லை அடுத்த விரோதம் கொள்ளுறாங்க உள்ளவன்லைப்போ அப்படி கொள்றதுனால தான் தயாராக வருது அந்த மதச்சண்டைகள் மதச்சண்டை போற அர்த்தம் மாச்செண்ணில மத போக இல்லாம இருக்குன்னு எந்த தெய்வத்தை வழிபாடுவே அது அழுத்தமா வையுங்க அது தவறில்லை அடுத்த இல்லை இகழப்படாது